பகவத்கீதை என்பது இதிகாசத்தில் ஒன்றான மகாபாரதத்தின் ஒரு பகுதி பகவத்கீதை என்பதற்கு கடவுளின் பாடல்கள் என்றும் பொறுப்பு மகாபாரதத்தில் நடைபெறும் குருஷேத்திர போர் தொடங்கும் முன் எதிரணியை ஒரு பார்வையிட்ட அர்ஜுனர் அங்கே அவர் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் போன்றோர் இருப்பதால் போரிட மறுத்தார் இதை கண்டு அவர் தேரோட்டியான கிருஷ்ணர் தர்மத்திற்காக போரிடும் பொழுது உறவு முறைகள் குறிக்கிடக்கூடாது என்பது குறித்து விளக்கினார் அந்த விளக்கத்தில் துவங்கள் யோகங்கள் போன்றவை பற்றியும் தெரிவித்தார் இந்த உரையாடல் கருத்துக்களே பகவத்கீதை இதில் கிருஷ்ணர் சொல்வதாக அறுநூற்று இருபது ஸ்லோகங்களும் அர்ஜுனன் சொல்வதாக ஐம்பத்தி ஏழு ஸ்லோகங்களும் சஞ்சயன் சொல்வதாக அறுபத்தி ஏழு ஸ்லோகங்களும் திருதராஷ்டர் சொல்வதாக ஒரு ஸ்லோகம் என மொத்தம் எழுநூறு ஸ்லோகங்களையும் பதினெட்டு அத்தியாயங்களையும் கொண்டது இந்த பகவத்கீதை இந்த நூலை பிரஸ்தான திரயம் என்றும் இதற்கு பிரம்மசூத்திரம் உபநிஷத்துக்கள் ஆகியவற்றோடு பகவத்கீதையும் இணைந்து மூன்று அஸ்திவாரங்கள் என்று அழைக்கப்படுகிறது பகவத்கீதையின் தலைப்பில் உள்ள கீதைக்கு பாடல் என்று பொருள் பகவத் என்ற சொல்லுக்கு மத தலைவர்களும் அறிஞர்களும் பல வழிகளில் விளக்கம் தருகிறார் அதன்படி தலைப்பு கடவுளின் வார்த்தை என்று தெய்வீக பள்ளிகளால் விளக்கப்பட்டுள்ளது இறைவனின் வார்த்தைகள் தெய்வீக பாடல் மற்றும் வாணியல் பாடல் என்று மற்றவர்கள் விளக்கினர் இந்தியாவில் அதன் சமஸ்கிருத பெயர் பெரும்பாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எழுதப்படுகிறது அங்கு ஸ்ரீமத் உயர் பட்டத்தை குறிக்க பயன்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்துடன் குழப்பப்பட வேண்டியதில்லை இது இந்து கடவுளான கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை கையாலும் புராணமாகும் இப்போது இளையராஜாவினுடைய இசையில் பகவத்கீதையை தமிழில் கேட்டு பயன்பெறும் பகவத்கீதையை இசையுடன் கேட்டு அதன் அருளை பெறுவோம்